ம் பிரித்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம தூரேணியுகனேதவன் ஸ்ரீஷர் கர்மத்தை எப்படி யோகமாக செய்ய வேண்டும் என்றும் கர்மயோகத்தினுடைய சிறப்பையும் திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணுகிறார் இதுக்கு முன்னால் நாற்பத்தெட்டாவது ஸ்லோகத்தில் அர்ஜுனா வெற்றியோ தோல்வியோ எதிர் இருந்தாலும் அதில் விருப்பு வெறுப்பு வைக்காம படப்படப்பு கர்மத்தை செய் அதுதான் கர்மயோகம்னு சொன்னார் மேலும் அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆதிசங்கரர் சித்திய சித்தியோகோ சமோபூத்வா அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா மனசுத்தி வந்து ஞானம் கிடைச்சாலும் சரி மனசுத்தி வந்து ஞானம் கிடைக்காட்டாலும் சரி நான் வந்து லௌகிக பலனை விரும்பி கர்மம் பண்ண மாட்டேன் ஒருவேளை நமக்கு இந்த ஜென்மாவில் இந்த தத்துவஜானம் புரியலாம் புரியாம போயிடலாம் தத்துவஜானம் புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி நான் வந்து லௌகிக பலனை விரும்பி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட பண்ணணும் அர்த்தமும் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு இப்ப நாப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல பகவான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஹே தனஞ்சய அர்ஜுன இதுக்கு முன்னால ஸ்லோகத்திலயும் இப்பவும் தனஞ்சயு அட்ரஸ் பண்ற ஏன்னா இவன் யாகத்துக்காக வேண்டி நிறைய இடத்துல இருந்து அரசர்கள்ட இருந்தெல்லாம் பொருளை சேகரிச்சுன்னு வந்தான் நிறைய தனத்தை சேகரிச்சுன்னு வந்ததுனால அவனுக்கு தனஞ்சயான் அர்ஜுனனுக்கு ஒரு பேரு புத்தி யோகத்தை காட்டலும் இந்த கர்மம் மிகவும் கீழானது அப்படின்னு சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் கர்மாங்கிற சப்தத்துக்கு லௌகிக பலன்களை விரும்பி பண்ற கர்மான அர்த்தம் இந்த டெக்ஸ்டே புரியது இந்த இடத்துல புத்தி யோகம் சமத்துவ புத்தி யோகம் கர்மயோகத்துக்கு தான் இன்னொரு சமத்துவ புத்தி யோகம் அதாவது லௌகிக பலனை வேண்டாம் சொல்லிட்டோம் வேண்டான்னு சொல்றதுனால அதுல போய் நமக்கு விருபருப்பு இருக்க போறதில்லை நம்ம இப்ப என்ன எதிர்பார்க்கிறோம்னு கேட்டா மனசு சுத்தமாகணும் ஞானம் கிடைக்கணும் மோக்ஷம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கர்மாவை பண்றோம் அதுல கூட உடனே வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது லௌக்கிக கர்மாக்களையும் சரி வைதிக கர்மாக்களையும் சரி இத்தனை நாளா நிறைய உலக பலன்களை விரும்பியே அர்த்தகாமத்தை விரும்பியே தான் எல்லா கர்மாக்களையும் பண்ணியிருக்கோம் ஏதோ தர்ம திருஷ்டியோட பண்ணினத்துனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியம் சேர்ந்து இப்ப லௌக பலன் வேண்டாங்கிற ஒரு புத்தி வந்திருக்கு ஆனா அதே சமயம் மனசு இன்னும் ஆகணும் மனசு சுத்தமாகறதுக்கும் நமக்கு தத்துவஜானம் புரியறதுக்கும் கொஞ்சம் காலமாகும் அதுல நம்ம பொறுமையா கர்மாவை பண்ணிட்டு ஆகையினால புத்தி யோகத்தை காட்டிலும் கர்மமானது ரொம்ப ரொம்ப தாழ்ந்தது ஏன் தாழ்ந்தது அது மறுபடியும் நமக்கு பிறப்பை கொடுத்து வாழ்க்கையில் சுக துக்கத்தை திரும்ப திரும்ப கொடுத்து மனசை சஞ்சலப்படுத்தும் மனசனுடைய சஞ்சலத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய கர்மயோகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கிற போது அது ரொம்ப ரொம்ப தாழ்ந்ததுன்னு சொல்றார் ஆக இங்கேயும் கர்மயோகத்தினுடைய பெருமையைத்தான் மனசில் பதிய வைக்கிறார் பகவான் புத்தி யோகாத்து கர்ம தூரேன அவரம்ஹி புத்தி யோகத்தை காட்டிலும் புத்தி யோகம்னா இந்த இடத்துல சமத்துவ புத்தி யோகம் சமத்துவ புத்தி யோகம் கர்ம யோகம் சமத்துவ புத்தி யோகத்தை காட்டிலும் அதாவது கர்மயோகத்தை காட்டிலும் பலன்களை விரும்பி செய்யக்கூடிய கர்மமானது மிக மிக தாழ்ந்ததுதான் அப்படின்னு சொல்றார் அடுத்த வரியில் என்ன சொல்றார் புத்தௌ சரணம் அன்விச்ச புத்தியில சரணாகதி பண்ணு புத்தினா இந்த இடத்துல என்ன கர்மயோக புத்தி ஞான யோக புத்தி அதை சார்ந்துருங்கிறார் ஆசிரியம் சரணம்னா என்ன அதை சார்ந்துரு ஏன்னா மேல்வரியில புத்தின்னு இருக்கு அதே அர்த்தம் பண்ணிக்கலாம் எனவே நீ சமத்துவ புத்தியில சார்ந்துரு உன்னுடைய மனோபாவனையெல்லாம் கர்மயோக புத்தியிலேயே இருக்கட்டும் நீ கர்மம் பண்ற போது கர்மயோக புத்தியோடையே கர்மத்தை பண்ணு பலஹேத்தவஹா கிருபனாக இந்த அர்த்தகாம பலன்களை இகலோக விஷய சுக பலன்களை பரலோக விஷய சுக பலன்களை விரும்பி கர்மம் பண்றவன் கிருபணாகா கிருபனாக சொன்ன தாழ்ந்தவன் ஏழ்மை அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு மறுபடி இந்த வாழ்க்கையை பயன்படுத்தாதவன் அர்த்தம் பலஹேதவஹா கிருபணாகா பலனை விரும்பி கர்மம் செய்கிறவர்கள் தாழ்ந்தவர்கள் மறுபிறப்புக்கு காரணமாக வாழ்க்கையை பயன்படுத்தி விடுகிறார்கள் இந்த பிறவியினுடைய உண்மையான பலனை அடையாமல் போய்விடுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை அவசியம் செய்யணுங்கிறதுக்கான காரணத்தை அழகா உபதேசம் பண்றார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம் ஹரிவோம் தூரே கர்ம